வணக்கம் நண்பர்களே நன்றி பாட்டு இவ்வளவு நாள் என்னன்னே அத பத்தி ஒரு விஷயமே தெரியாத மாதிரி ஜம்பு மாதிரி இருப்பதோ தலைப்புக்கு சம்பந்தம் ஏதாவது சொல்லிருக்கீங்க ரோ அதுவா இந்த ஹாரி பாட்டோட ஏழாவது பாட்டுக்கு மட்டும் இல்ல ஒட்டு மொத்த ஏழு பாட்டுக்குமே சேர்த்து கருவோட கவனமா கேக்கணும் என்ன இந்த மூன்று சாவின் கேடயங்கள் யாவை அது என்ன டெத்லி ஹேலோஸ் அத தெல்ல தெளிவா கேக்கணும் அதாவது மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருக்கிய தர்மர் தன்னோட தம்பி அஞ்சு தம்பிங்களோட தன்னோட நாலு தம்பிங்களோட அந்த அஞ்சு பாண்டவர்களும் காட்டுல அழிஞ்சாங்களே பதிமூணு வருஷமா வனவாசம் அப்ப ஒரு எக்ஷன் மாட்டிக்கிட்டாங்க நாலு பேர் இறந்துருவான் தண்ணி தேடி போய் அப்ப தர்மர் மட்டும் யக்ஷனோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுவாரு அதை கேட்டிருக்கிய அதை பத்தி அதெல்லாம் எதுக்குமாமா என்னால புக்கே படிக்க முடியல நீதான் வேலை வெட்டி இல்லாம ஏதாவது வேலை வெட்டி இல்லாமயா என் பாப்பா மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் சாதாரண வேலை வெட்டி இல்லாதவங்க படிக்கிற புக்கு கிடையாது நீ ஆயிரம் படிச்சாலும் எவ்வளவு அடிப்படை வாழ்க்கையில அடிப்படை விஷயங்கள் உன்ன நலன்களை மேம்படுத்துறதுக்கு என்னதான் தர்மராஜ கிட்ட ஒரு கேள்வி கேட்டா உலகத்திலேயே மாபெரும் முட்டாள் யார் அதுக்கு தர்மர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா நீதான் முட்டாள் பாரு அது விதத்துல ஒரு விதத்துல உண்மைதான் நான் மட்டும் நீண்ட நாள் தொடர்ந்து சாகாம வாழ்ந்துகிட்டே இருப்பேன் சிரஞ்சீவியா இருக்கேன்னு நினைக்கிறானே அப்படிப்பட்ட மனுஷன்தான் முட்டாள் அப்படின்னு தர்மராஜா சொன்னாராம் அது மட்டும் இல்ல நம்ம இப்ப உலகத்துல இருக்கோ என் கௌரவத்தை உயர்த்தி காட்டுறது இந்த போன் நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருக்கு தன்னுடைய கடைசி வரையில் என்ன சொன்னார் தெரியுமா நான் ஒவ்வொரு நாள் முடிக்கும் போதும் இது என்னுடைய கடைசி நாள் நான் நிச்சயமா எப்ப வேணாலும் சாவதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைச்சிட்டே அவர் பல நாட்கள் நோயில துடி துடிச்சார் செயல்பட வச்சது பல கண்டுபிடிப்பு யாருக்கும் வரும் அது என்னைக்குமே நினைச்சிட்டு சுத்தி இருக்கும் கேட்ட அன்பா இருக்கணும் சோ என்னைக்குமே நமக்கு எப்ப வேணாலும் நமக்கு முடிவு வரலாம் அது வரைக்கும் இருக்கவங்களுக்கு நல்லது செய்யணும் உபயோகமா இருக்கணும் நீ சாவுமாட்டேன்னு கௌரவம் உனக்கு கருவம் தலைக்கேறும் தீயங்கள்லாம் உருவாகும் குடும்பம் கைவிடணும் எப்போ வரும் தோணணும் சரியா சரி சரி மாமா எல்லாரும் கேடயங்கள் பத்தி தெரியுமா அங்கிள் என்ன brothers சொல்ல வரீங்க ஹர்மியனும் தெரிஞ்ச மாதிரி யோசிக்கிறாங்க பட் அங்கிள் இந்த இறப்பின் கேடயங்கள் தீயசக்திகளோட விருப்பமான பொருளா உங்களை அப்படி இல்லப்பா அதாவது உலகத்துல புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கணும் நினைக்கிற எல்லாரும் இத நோக்கி போவாங்க ஒரு விஷயத்தை தேடி போறதுனால வந்து தீய சக்திகளை தேடி போறாங்க அர்த்தம் கிடையாது அதாவது இந்த மூன்று இறப்பின் கேடயங்கள் என்ற மூணு குறிகள் இருக்கு அதுவும் தெரியாத மாதிரி இருக்காங்க இல்ல நான் மாய உலகத்துல வளர்ந்தப்பா சித்தி வீட்டுல வளர்ந்தேன் எனக்கு அந்த மாதிரி யாரும் கதை சொன்னதில்ல ஓ அதுக்கு ஒரு ஒரு நான் இருக்கு! அடின் The Tales of Beetle புரியும் எழுதப்பட்ட அந்த கதையை அடி இருக்கிற பேஜ துறக்கிறா அதுல டம்பிள் திரும்ப வந்த மூணு முக்கோண கண் என்னதான் இருக்க போகுது ஆரம்பிக்கிறா ஒரு நாள் மாலை பொருளில் பொழுதில் கதிரவன் அணையும் நேரத்தில் மூன்று சகோதரர்கள் தனியாக ஒரு சாலை வளைவில் நடந்து கொண்டு இருந்தார்கள் என்னடி பொய் சொல்ற எங்க அப்பா அம்மா கதை சொல்லும் நல்ல நல்ல இரவுல நடந்து போனதான் சொன்னாங்க ஆனா சும்மா உனக்கு ஏதாவது பேய்க்கத மாதிரி திகிலா சொன்னதான் இன்ட்ரெஸ்டிங்கா நீ கதை கேட்ப அப்பதான் சும்மா இருப்பேன்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருப்பாங்க அங்க சாயங்காலம் நடந்தாங்களோ நைட் நடந்தாங்களோ தனியா நடந்தாங்க அவர்கள் செய்யும் இடத்தை அடைவதற்காக ஒரு ஆற்றை கடக்க வேண்டி வந்தது ஆற்றில் இறங்கினார்கள் திடீரென அவர்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் ஆற்றில் நடுவில் இருக்கும் பொழுது வெள்ளம் பீரிட்டு கொண்டு வருவதை பார்த்தார்கள் சாதாரண மனிதர்களாக இருந்திருந்தால் அப்பொழுதே அவர்கள் அந்த வெள்ளத்தில் சிக்கி மடிந்திருப்பார்கள் அவர்கள் மாய உலகத்தை சேர்ந்தவர்களாக மாய சக்தியை உபயோகித்து மாய கொம்பை உபயோகித்து ஒரு பாலத்தை ஆற்றின் நடுவிலேயே உருவாக்கி அதில் ஏறி நின்றார்கள் ஓ மந்திரக்கோள் இதெல்லாம் செய்ய முடியும் போல அப்பொழுது அவர்கள் செய்ததை கண்ட சாவு திகைத்து நின்றது அவர்கள் முன்பு ஒரு முகத்தின் முன் முகம் முதல் கால் வரை போத்திய ஒரு வாடையுடன் சாவு அவர்கள் முன் திகைத்து நின்று தோண்டி நின்றது ஓ சாவுல அதுக்கெல்லாம் யாராவது நான் என் கிட்ட எல்லாம் வரவே கிடையாதே என்னடா ராணி எவ்வளவு சின்ன பசங்க கதைய பேசியிருக்க கேட்டிருக்க அந்த கதையில திடீர்னு வெளிச்சம் வந்து பேசும் இருட்டு வந்து பேசும் சாவு பேசும் வாழ்வு பேசும் மனுஷன் உலகத்துல என்னென்னலாம் பாக்கணும்னா எல்லாம் வந்து கதவு பேசும் பேசும் எதே ஏதாவது பேச வைப்பாங்களே நீதி கதையை போதிக்கிறதுக்காக இந்த மாதிரி கற்பனைகள்லாம் சொல்றது தானே சரி சரி இருந்தாலும் பாரு சாவுக்கு எப்படி ட்ரெஸ் குடுத்துருக்காங்க கால வரைக்கும் போதிட்டு இருப்பாங்க அதே மாதிரி ஒரு டிரெஸ் குடுத்துட்டாங்க அப்பதான் நாங்குவோமா ஹாரி ஒரே ஒரு ஷாக் இந்த கதைய இல்ல கொஞ்சம் கூட இந்த கதையை சார்மிய நீ இல்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாம இவங்க செய்யறதெல்லாம் அட்டொழியத்தெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம லூனோட அப்பாஃபீலியஸ் லவ் குட் அப்படியே சென்னையுள்ளே விரிச்சு பாத்துட்டே இருக்கிறாரு என்னடா காரணமா இருக்கும் அப்பொழுது அந்த சாவு அவர்களை நோக்கி திகைப்படம் பேசியது நீங்க நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்க நான் எப்படி நீங்க செத்து உங்களோட மாய தந்திரத்தால என்ன ஜெயிச்சிட்டீங்க இருக்குன்னா பரிசு கொடுத்தே ஆகணுமே உங்க மூணு பேருக்கு என்னென்ன வர வேணும் அத கேளுங்க சாவைக்கு யாருமே வேண்டதில்ல நீங்க உங்களுக்கு நான் நிச்சயமா வரம் கொடுத்தே ஆகணும் சண்டை உலகில் நான் தான் முதல் வர வேண்டும் என்று விரும்பிய மூத்தவன் எனக்கு உலகில் யாராலையுமே வெல்ல முடியாத ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மந்திரக்கோள் வேண்டும் என்று கேட்டான் உடனே இறப்பு அந்த ஆற்றின் மறு கரையில் உள்ள ஒரு மரத்தில் இருந்து ஒரு சிறு கிளையை ஒடித்தெடுத்து அதிலிருந்து ஒரு மாபெரும் என்று கூறியது உனக்கு இரண்டாம் சகோதரன் மிகவும் கருவும் பிடித்தவனாக இருந்தான் ஆகவே அவன் சாவை மேலும் அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் எனக்கு நான் மட்டும் சாகம் இருக்கக்கூடாது முந்தி சித்தங்களையும் எழுப்பிக் கொண்டு வந்து என் பக்கத்துல உட்கார வைக்கிற சக்தி எனக்கு வேணும் அருமை அருமை என்று சொல்லிவிட்டு இறப்பு மறுக்கரையிலிருந்து ஒரு கூழாங்களை எடுத்துக் கொண்டு வந்து அதை ஆசீர்வாதம் செய்து தந்தேன் என்று கொடுத்தது இது சாதாரண கல் அல்ல கொண்டு நீ இறந்தவர்களையும் மூன்றாபவன் இறப்பின் மாபெரும் அறிவாற்றலை இவர உடந்த மாபெரும் அறிவாளியாக இருந்தான் அவன் இறப்பே எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்கறன்னு சொல்லிருக்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கான வரம் இங்கிருந்து நான் போனதுக்கு அப்புறம் உன் கண்ணு நான் படவே கூடாது அதுதான் என்னோட ஒரே ஆசை அருமையான வரம் கொடுத்துட்டேன் கண்ணிலும் படமாட்டாய் என்று சொல்லியது மூன்று சகோதரர்களும் மகிழ்ச்சியுடன் இறப்பிடம் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு அங்கிருந்து திரும்பி சென்றனர் மூன்றாவது அறிவாளியான தம்பி கடைசி சகோதரன் தெளிவாக மாயப்பூர்வையை போத்திவிட்டு சென்றான் தங்கள் வாழ்க்கையில் முதல்வான் தன்னுடைய மந்திரக் கொலை வைத்துவிட்டு நாம் தான் உலகில் மாபெரும் சக்தி வாய்ந்தவன் என்று வெளியில் எல்லா இடங்களிலும் பீட்டிக் கொண்டிருந்தான் வருபவர்களை எல்லாம் சண்டைக்கு இழுத்து இழுத்து ஜெயித்துக் கொண்டிருந்தான் அவளை கண்டு உலகமே பொறாமைப்பட ஆரம்பித்தது அவனைப் போலவே சாவை வெல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவனை மாபெரும் எதிரியாக கருத ஆரம்பித்தார்கள் தூங்கிக் கொண்டிருந்தோலை தூக்கி உருவிட்டு அவன் கழுத்தை வாழால் சீவி வெட்டி எரிந்து விட்டான் இரண்டாம் சகோதரன் அந்த கல்லை கொண்டு வந்து வீட்டிற்குள் வைத்து அதை வைத்து இறந்தவர்களை மீட்கும் முயற்சியில் இறங்கினான் அப்பொழுது அவன் வாழ்வில் இறந்து போன தன் காதனி திடீரென வந்தாள் அவள் வரும்பொழுது மிகவும் சந்தோஷத்தில் ஆனந்த கூத்தாடினான் ஆனால் அவள் ஆனந்த கூத்தாடவில்லை அவள் இந்த உலகை விட்டு எப்பொழுதோ சென்றவள் ஏனடா எங்கு திரும்பவும் வந்தோம் என்று மிகவும் வருத்தத்துடமும் அழுகை முகத்துடமும் எப்பொழுதுமே உட்கார்ந்திருந்தான் அவளை காண சகியாத அவன் அவளை எவ்வளவோ தேற்ற முயற்சி செய்து அது நடக்காமல் அவன் வாழ்வில் சந்தோஷமே இல்லாமல் அவனே தர்க்குளை செய்து கொண்டான் மூன்றாவது சகோதரன் அறிவாளி தன்னுடைய மாயப்பூர்வையை கொண்டு தன்னை கொள்ளும் எதிரிகள் கண்ணில் படாமல் வெகு நாட்கள் வாழ்ந்தான் பிறகு கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்கள் வாழ்ந்த பிறகு அவனுக்கே வாழ்வு வெறுப்பாகிவிட்டது எனவே அவனே அந்த போர்வையை ஓரிடத்தில் வைத்துவிட்டு சாவை நோக்கி நடந்து சென்று அவ்வாறு வென்று வரம் வாங்கிய மூவரையும் மீண்டும் வென்று தன்னுடன் இணைத்துக் கொண்டு விட்டது சாவு தடுக்க முடியாதது யாராலும் வெள்ள யாராலும் வெல்லப்பட முடியாதது இறப்பு அது நிச்சயம் வந்தே தீரும் சின்ன வயசுலயே சாவை பத்தி பயங்காட்டுறாங்க பயங்காட்டலடா கருத்து சொல்றாங்க கருத்து கருத்து கண்டசாமியா கருத்து சொல்லுது யாராலையும் கருத்தா சொல்லுது இத தெரியாமதான் ஒரு பைத்தியக்கார சாவுக்கு பயந்து பயந்து ஏழு ஹார்டாக உருவாக்கி ஓடிக்கிட்டே இருக்க நிம்மதியே இல்லாம ஹாரியோட இந்த கிண்டலான வார்த்தைக்கு அவர் கேட்டா நான் அதை பெருசா அவர் கண்டுக்கவே இல்ல சென்னையில் அப்படி விரிச்சு பார்த்துட்டு கதை சொல்லி முடிச்சிட்டாங்கன்றதே கழிச்சுதான் இறப்பின் ஆயுதங்கள் என்னன்னு இத பாருங்க இறப்பின் முதல் ஆயுதம் யாராலும் வெல்லப்பட முடியாத மந்திரக்கோள் ஆயுதம் ஸ்டோன் இறப்பவர்களை இறந்தவர்களை மீட்டுக் கொண்டு வரும் கல் மூன்றாம் ஆயுதம் மாய போர்வை சாவு கொடையாக அடித்த அப்ப இந்த மூணு உண்மையிலே இருக்கு நம்பிதான் தேடிட்டு இருக்கீங்களா அவ்வளவு பெரிய அறிவாளிய நீங்க நீ ஹாரிக்குண்டலா கேக்குற நிச்சயமா நம்புற கண்டிப்பா இருக்கு ஏன் நினைக்கிறீங்க நீங்க பாக்கலன்றதுக்காக இல்லன்னு ஆயிடுமா ஹாரி ஒரே நேரத்துல பழிச்சு என்னது அறையில தான் இருக்கு மாயப்பூர்வை என் பாக்கெட்லதான் இருக்கு இது உண்மையிலேயே அப்பங்கள் மாயப்பூர்வம் உண்மையிலேயே இருக்குன்னு நம்புறீங்களா ஏன் நம்ப பாட்ட மாயப்போர்வை பேர்ல பல பேர் பல விஷயங்கள் வச்சிருக்கான் ஆனா எல்லா மாயப்போர்வையும் தொடர்ந்து மறைக்கிறது செயல்பறதுல சில நாட்கள் வேலை செஞ்சுட்டு தன்னோட சக்தியை இழந்துடும் ஆனா மாயப்பொருவும் அழியாம செயல்படுற மாயப்பொருள் இந்த டெத்லி ஹேல சிம்பிளை நம்புறவங்க நாங்க எல்லாம் உறுதியா நம்பி அதை பண்றோம் ஓ அப்ப அந்த கல்லு அந்த கல்லு இருக்கு நம்புறீங்களா என்னால அப்படி ஒரு கல் நான் பார்த்ததே இல்லையே அதுக்காக உலகத்திற்கு எல்லா கல்லையும் எடுத்து எடுத்து பாத்துட்டு இல்ல கண்டுபிடிச்சா இருக்காப்பா கல் இருக்கு அப்ப இந்த வாழ் இருக்குதா உண்மையிலேயே வாழா வாழ் இல்ல ஏன் குழப்ப மந்திரக்கோள் யாராலும் வெல்ல முடியாத மந்திரக்கோள் அந்த மந்திரக்கோளை வச்சவன ஒருத்த வாளை வச்சு வெட்டி கொண்டுட்டான் திருட்டு நைட்டுக்கோள் நிச்சயமா இந்த மந்திரக்கோள் இருக்கு ஹிஸ்டரி ஆஃப் மேஜிக் மாய உலகத்தின் வரலாற படிச்சிருக்கேன்னா இந்த மந்திரக்கோள் பல இடங்களில் பல பேர்கள தோண்டி இருக்கு அது வந்த இடத்துல ஒரே ரத்த களரிதான் வரலாற்று பக்கங்களில் பல இடங்களில் ரத்தூவ விட்டு இருக்கிறது அந்த மந்திரக்கோள் தெரியுமா புரியல கேள்விப்பட்டதுல பாடத்த புத்தகத்தை படிச்சிருக்கேன் ஒழுங்கா படிக்கணும் வைத்தியக்கார பசங்களா அந்த மந்திரக்கோள் எங்க எப்படி தோண்டிருக்கு விதியை விளைவிக்கும்கத்தை படிக்கும்போது எனக்கு வரலாற்று திடீர்னு ஒரு இடத்துல வரும் அப்புறம் திடீர்னு காணாம போயிரும் உனக்கு எப்படி தெரியும் நான் பாத்தான் காற்றாவுக்கு போகும்போது டம்பிள் போட்டு அந்த மூன்று சகோதரர்கள் அறிவாளி அவனதான் டம்பிள் ரொம்ப வணங்குவாரு அவனை தான் இன்ட்ரெஸ்டிங் இருப்பாரு ஓ அங்கே இருங்க உங்களுக்கு நிறைய சமையல் எல்லாம் பண்ணி சாப்பாடுலாம் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாருந்தாலு என்ன சமைக்கிறானே தெரியல ஒண்ணுமே மனமே நல்லாவே இல்ல என்ன என்ன தில்ல தெளிவா வேலை செய்யுது அப்ப இவங்க சொல்ற அடையாளம் அடையாளங்கள் உண்மைதானா அப்பப்டி ஒரு வாண்ட் இருக்குதானா அந்த மூத்த மந்திர கூட கண்டுபிடிக்க முடியாதா தோணுது என்கிட்ட இந்த மந்திர கோள் உடைஞ்சிருச்சு அப்படி ஒரு மந்திர கோள் கிடைச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாப்போம் ஆனா இதுக்கும் அவனோட ஹார்டாக்ஸ் அளிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அதான் ஹரி எனக்கும் தெரியல ஆனா எப்பயாவது கண்டுபிடிச்சே ஆகணும் உள்னால வரல அப்படி ஹர்மியனை ராணும் பேசிட்டே இருக்கும்போது ஹாரிக்கு அந்த எண்ணம் வருது ரூம் மேல இருக்குன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி எ போற இரு நான் ஒரு மிஷம் போயிட்டேன் எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறான் லூனாவோட அறை ரொம்ப தும்பும் தூசியுமா இருக்கு இது என்ன அல மாதிரி திறந்திருக்கு அவ ட்ரெஸ் எதையுமே காணும் அப்ப லூனா லூனா இருக்காருன்னு ஆண்கள் சொல்றது உண்மையா பொய்யா அவ இருந்ததுக்கான அடையாளமே இல்லையே அப்ப லூனா ரொம்ப நாளா இங்க இல்ல அவளோட ட்ரெஸ்ஸும் காணும் இந்த ரூம் யாருமே உபயோகிக்காம அவளோட ரூம் தும்பும் தூசியுமா இருக்கு அப்ப செனியஸ் லவ் குட் போய் சொல்றாரு ஏன் போய் சொல்றாரு நம்மளை யாட்டையோ மாட்டி விடணும்னு போய் சொல்றாரு யார்ட்டை மாட்டி விட போறாரு நம்ம எங்க எப்படி தப்பிக்க போறோம் யார் வரப்போறா தொடரும்